அஞாநிதிமவிப்பை ராத்துன் பிளா தாபாபியமா வட்டவிட்டோமூலத்தோ நிஷோர்மூர்ச்மதிபுராமாலய கருணாலயம் नमामि भगवत्पादं शंकरं, शंकरं शंकरं लोकशंकरं शंकराचार्यं केशवं बादराजनं கவ் பாோரம்ச்சாரியம் கேஷவம் வாதராஜம் சூத்தாஷியே புனரோ குருராத் மூதவி வோமவது வப்தே திணாமூரே நம சதாசராச்சாரியமியமாச்சாரியப்பந்தே குருபரம்பராம்க்ஷிணாமூர் சுந்திரம்யூத்திரந்திரம் ஸ்ரீங்கரஷியம் மேஷிகாபி நித்தியை ஓ னச பூஜ பத்தாவ அோவிஷ ஆசன கல்பேத் பஷாத் ஸ்விர்த்தனம் புண்ணியபரங்கோ மீதித்து வேதனம் பாத்தம் சமர்ப்பூலாஜலிம் சேத்மலிங்க தப்பணம் ப்மாந்தாதிக்கோட்டியம் சலேஷக்கம் பிபந்தீந்திரா ம जले सर्वे, सर्वे अक्लेद्यो ध्यानम ப்ரந்தேனோகா பரிப்ளேயேச்சனாத்மனிர் வேதாந்த சாஸ்திரத்தில் ஆத்மாவை பற்றி பிரம்மத்தை பற்றி எந்த லக்ஷணங்களெல்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த லக்ஷணங்களையெல்லாம் திரும்ப திரும்ப முமுட்சுவானவன் நினைத்து பார்ப்பதற்காக இந்த கிரந்தத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் சிஷ்யன் கேட்டான் நிர்குண நிர்குணமான பரபிரம்மத்திற்கு உபச்சாரங்களோடு கூடிய பூஜையை எவ்வாறு செய்வது எப்படி செய்ய முடியும் என்று கேட்டான் குருநாதரும் உடனே ஆத்மாவை தியானம் பண்ணுற முறையை சொல்லி கொடுப்பதன் மூலம் இதுதான்ப்பா பூஜை அப்படின்னு சொல்கிறார் ஏதோ ஒரு ஆலம்பனத்தை பற்றி கொண்டு அந்த ஆலம்பனத்தில் இருக்கக்கூடிய தேவதையை தியானம் பண்ணுற கிரமம் இங்கே சொல்லலை நிராலம்பமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆனால் எல்லாவற்றுக்கும் அது ஆசிரயம் ஆனால் அது நிராசிரயம் எல்லா பொருள்களும் அதை சார்ந்திருக்கிறது அனைத்து நாம ரூபங்களும் அந்த சுத்த சைதன்யமாகிய பரபிரம்மத்தை சார்ந்திருக்கிறது ஆனால் சுத்த சைதன்யம் எதையும் சாராது நிராசிரயமாக இருக்கிறது சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் திருக்குறள் இது வந்து மெய்யுணர்தலுங்கிற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் சார்பு உணர்ந்து எதை சார்ந்திருக்கணுமோ அதை உணர்ந்து சார்பு கெட இந்த உலகத்தில் விஷயங்களை சார்ந்திருக்கோம் இல்லையா சார்பு கெடை ஒழுகின் அப்படின்னு நீ நிற ஒழுங்கா இருந்தியானா எதை சார்ந்திருக்கணுமோ அதை நீ சார்ந்திருக்கணும் எதை சார்ந்திருக்க கூடாதோ அதை நீ சார்ந்திருக்க கூடாது அதை நீ ஒழுங்க பின்பற்றுவாயானால் மற்ற அது என்ன ஆகும்னு கேட்டால் மற்றழித்து சார்தரா மற்றழித்து சார்தரா சார்தரா சார் தரும் நோய் சார் நோய் சார்தரா சார் தரும் நோயை அழித்து சார்தரா சார்வு இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறதுனால வர்ற அனர்த்தங்கள்லாம் இருக்குது இல்லையா சுக துக்கங்கள்லாம் இருக்கு அதை அழித்து சார்தரா எதையும் சார்ந்திராத சுதந்திரமாக நம்மை ஆக்கி கொள்வோமாக திருக்குறள் இதிலே எத்தனை உட்கார்ந்துருக்கு பாருங்கள் ஒரு இதிலே எத்தனை சார் பாருங்கள் என்ன சார் மாதிரி கேட்க சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார் தரும் நோய் இப்படி நிறைய சொல்லுவார் எல்லாத்துலேயுமே ஒரு குறை ஒன் இருக்கிறதே ஒன்ற வரி அதுக்குள்ள ஒரு சொல்லையே எத்தனை தடவை கையாள முடியுமா கையாளுவார் அதுதான் அதனால தான் தெய்வ புலவருங்கிறோம் பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யா செய்யாமை நன்று ஒரு ஒன்றரை ஒரே தினம் பிரயோகம் பண்ணணும் புத்தி இருக்கணும் சரி எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா ஒரு பற்றுக்கோடு வச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக எதையாவது நினைக்கணும்னா நினைக்கிறதுக்கு ஒரு பற்றுக்கோடு அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆலம்பனம் பற்றுக்கோடு பற்று கோடுன்னு போடப்படாது பற்றுக்கோடு பற்றி கொள்ளுறோம் ஒன்றை பிடிச்சுக்கிறோம் மனசு மென்டலாக எதோ ஒன்று பிடிச்சிக்கிறது மனசில் வந்து ஒரு பிடிப்பு வச்சுன்னு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா பற்றுக்கோடே கிடையாது எல்லாம் எதில் பற்றி அதுக்கு தான் இன்னொரு குரலும் இருக்குது பற்றான் பற்றினை பற்று விடற்கு பற்றுகணை அது சந்யாசியும் சொல்லலாம் அது ஈஸ்வரனையும் சொல்லலாம் அது நிர்குணப் பிரம்மத்தையும் சொல்லலாம் பர்ஃபெக்டானா அர்த்தம் சொல்ல முடியும் அதனால் மனசில் இங்கே இருக்கிறது வேதாந்த வேதாந்த சாஸ்திரம் படித்தவன் தியானம் பண்ணுறதுனால இவனுக்கு வந்து நிராசிரயமான வஸ்துவை சர்வ அதிஷ்டான சர்வ ஆசிரிய வஸ்து ஆனால் அது வந்து நிரதிஷ்டானம் நிராஷ்ரயம் அதை தியானம் பண்ணுறான் அதைத்தான் இங்கே முதல்ல இருந்து பார்த்தோம் நேற்றைக்கு சொல்லி வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு சில பேர்லாம் வந்து கேள்வி கேட்டதுனால அதாவது பத்தாவது ஸ்லோகத்தில் வந்து அஸ்மின்னே சொல்லியிருக்கேன் முதல் வரியில் நான் சொன்ன விதம் எப்படின்னா பிரம்மைவ சத்தியம் பிரம்ம அஸ்தின்னு இருக்குது அதுதான் ஆவாகனம் அடுத்த வரியில் என்ன சொன்னேன்னு சொன்னால் அந்த பிரம்மனாக நான் தான் இருக்கேங்கிறது ஆசனம்னு சொன்னேன் ஆனால் அஸ்மிங்கிற பதம் இருக்கேன் முதல் வரியிலையே அப்படிங்கிறது கேள்வி நல்ல கேள்வி நியாயமான கேள்வி அதனால் இப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால் எப்படின்னு கேட்டால் பிரம்மம் ஒன்று தான் இருக்கு அந்த பிரம்மனாக நான் இருக்கிறேன் அயம் ஏகோவ் அயம் ஏக அவசிஷ்டிவம் அஸ்மி இவாக ஏ அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் நான் தான் சிவம் அஸ்மி அவசிஷ்டிவம்னு இருக்குது அதனால் வந்து விபக்தியெல்லாம் வந்து இது என்ன இது அவசிஷ்டாக ஏக இதில் வந்திருக்கு பிரதம பக்தியில் இருக்குது அது தித்தியா பக்தியில் இருக்குதுன்னெல்லாம் வரும் நான் ரொம்ப நேரம் இதில் எல்லாம் இறங்க விரும்பலை அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அஹ ஐயம் ஏகா அவசிஷ்டா அஸ்மி இது சிவம் ஆவாக என்று பரம்பொருளை ஆவாகனம் பண்ணு நான் ஒருத்தந்தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படி தெரிஞ்சின்றிருக்கிற ஆத்மாவினுடைய லட்சணங்களை விடாம நினைக்கிறது தான் ஆசனம் இல்லை சிவம் ஆவைய ஆவாக ஏத் சிவனை ஆவாகனம் பண்ணணும் எப்படிப்பட்ட சிவனை ஆவாகனம் பண்ணணும் கேட்டா நான் ஒருவன்தான் இருக்கேன் பிரத்யேகாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வதுதான் ஆவாகனம் அப்படி உணர்ந்து கொண்டதை தன்னை தூய்மா தூய்மையான பரம்பொருள் என்று உணர்ந்து கொள்வது ஆவாகனம் அவ்வாறு தூய்மையான பரம்பொருள் என்று உணர்ந்து கொண்டதை இடைவிடாமல் சிந்திப்பது ஆசனம் இடைவிடாமல் சிந்திப்பது ஆசனம் எவ்வாறு சிந்திப்பது என்பது என்கிற விஷயத்தில் தான் விளக்கங்கள்னா சொல்லப்படுகிறது எனக்கு புண்ணிய பாபம் இல்லைன்னு நினைக்கிறது தான் பாத்தியமாகும் ஆக எல்லா அழுக்குகளையும் போக்கக்கூடிய பாத்தியமாகும் அப்பிச்சேதி பாப்பேபிய சர்வேபிய பாபகிருத்தமாக சர்வம் ஞானப்ளவனவ் சந்தரிஷியசி எல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் நன்றிச்சு சொல்லிடுறீங்க எல்லாம் பகவத்கீதையில இருக்குது அப்புறம் அடுத்தது சொன்னார் இந்த அஜானத்தை அடியோடு விடுறது அகம் அஜா அஸ்மி விட்டுடணும் நான் ஒரு நாளும் அஜ்யானாக இருந்ததில்லை அக்ஞானமும் கூட என்னிடத்தில் கற்பித்தம் அஜ்யானமும் என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டது உண்மையில் கிடையாது இதிலலாம் நிறைய விசாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவாள் நிறைய பேர் அஜ்யானம் கற்பிக்கப்பட்டதா இல்லையான்னு அஜ்யானத்தினால் கற்பனையா அக்ஞானமே கற்பனையா என்ன நிறைய விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதுவே ஒரு பெரிய பிரக்ரியாவாக இருக்குது இல்லை நீங்கள் புரிஞ்சுங்கோ அஜானத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறதுனால ஞான அஜானத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறதுனால ஞான அஜானம் என்னிட என்னை சார்ந்து இருக்கிறது நான் அஜானத்தை சார்ந்து இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்புறம் அடுத்தது என்னன்னா அகம் பிரம்மானந்தத்தை பிரம்மானந்தத்தினுடைய திவலையைத்தான் இந்திராதி தேவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள் அகம் பிரந்த ரூபகா அஸ்மி அப்படின்னு நினைக்கிறது தான் ஆச்சமனம்னு சொன்னார் இதில் ஆச்சமனம் தாத்யம் இல்லைங்கிற திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த விற்பி அகம் பிரம்மானந்த ஸ்வரூபா அஸ்மிங்கிற எண்ணம் வேணும் அது சும்மா பேருக்கு சொல்கிறோம் ஆச்சமனம்னு சொல்லணும் ஆச்சமனம் மதம் அடுத்த ஸ்லோகத்தில் பதினாலாம் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த பிரம்மானந்த ஜலத்தினால தான் எல்லா லோகங்களும் வியாபிச்சிருக்கு பரிப்புளுதாகு சொன்னால் மூழ்கி அர்த்தம் இந்த பிரம்மானந்தத்தில் தான் எல்லா லோகங்களும் மூழ்கி இருக்கின்றன மூழ்கி என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த பிரம்மானந்தந்தம் தான் எல்லா விஷயானந்தங்களையும் லோகங்களையும் விஷயங்களையும் விஷய ஆனந்தத்தையும் ஆனால் ஒரு விஷயத்தினுடைய சம்பந்தம் விஷயானந்தத்துக்கும் எனக்கும் யாதொரு சங்கமும் கிடையாது அக்லேதிய அஹமஸ்மி அக்லேதியர்த்தம் இந்த உலகம் இந்த சரீரம் மனசு புத்திக்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா ஜென்ம கர்மச்ச திவ்யம் ஏம் யோ வே தியக்வா தேகம் புனர்ஜன்ம நை தி மாமே திசோர்ஜுன இன்னொரு இடத்துல சொல்கிறார் அது பகவானுக்கு சொல்வது நமக்கும் பொருந்தும் நமாம் கர்மாணிலிம்பி நமே கர்மஃபலே ஸ்பிருகா இந்த மாதிரி இந்த லோக விஷயங்கள் எதுவும் எத்தனையோ நாம ரூபங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் அதனால் நாம் பாதிக்கப்படுறது கிடையாது இன்னொரு ஸ்லோகம் தான் ரொம்ப பொருத்தம் யா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிபியத்து எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆகாசமானது எதனாலையும் எதுலேயும் அது ஒட்டுறது இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் அது அவகாசம் கொடுக்கறது சர்வத்திராவஸ்தோ தேகே ததாத்மா நோபலிபியத்தை அதில் அசங்க அஸ் அக்ளேத்யா அஹம் அயம்னு சொன்னால் என்ன இந்த ஆத்மா எதனாலும் நினைக்கப்படாதது ஏன்னா நிறவயவத்வாத் ஆகாஷவத் ஆகாஷத்துக்கு அவயவம் இருக்கு அது வேறு விஷயம் அதனால் ஆகாஷவத் அது மாதிரி நிறவயவம் ஒரு விதமான அவயவமும் கிடையாது அதனால் அக்லேத்தியா அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும் நிராவரணைதம் பிரகாஷோஸ்மிதி சிந்தனம் ஆத்மலிங்க சத்வஸ்திரம் இத்தியம் சிந்தையேன் முனிஹி எல்லாம் ஒன்று ஒன்றா வருது இப்போ வந்து எது ஆவாகனம் எது ஆசனம் அப்படிங்கிறதுல தாத்பரியம் இல்லை ஆனால் அப்படி இருக்குது சொல்கிறத பார்த்தா ஒன்று அதுதான் வஸ்திரம் அதுதான் எதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் உபதேசத்தில் எது தாத்பரியதை கவனிக்கணும் நமக்கு ஏற்கனவே பூஜை பண்ணி பண்ணி ஒரு வாசனை இருக்கு அந்த வாசனையை முழுக்க முழுக்க விட முடியாது அதில் அந்த வாசனையை விட சொல்ல போகிறது ஆனால் இப்படி சொல்கிற போது அந்த வாசனை தானாக போயிடும் இப்போ ஆவாகனம் சொல்லியாச்சு ஆசனம் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமனம் ஸ்நானம் அப்புறம் வந்து என்னது ஸ்நானமெல்லாம் பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வஸ்திரம் எது தெரியுமா வஸ்திரம் நிராவரச்சைத்தியம் பிரகாஷ அஸ்மிதி சிந்தனம் நிராவரணைத்தியம் பிரகாஷ அஸ்மி சைத்தன்யங்கிறது நித்திய நபும்சலிங்கிறார் அதனால் நித் சைத்தன்யம் பிரகாஷ மித்திரம் மாதிரி ஏஷா மம மித்திரம் தான் சொல்ல முடியும் ஏஷா மம்ம மித்திரலாம் சொல்ல முடியாது மித்திரெலாம் சொல்ல முடியாது அது மாதிரி அது நித்திய நப்பும் புசகம் அதில் சைத்தன்யம் நிராவரண சைத்தன்யம் பிரகாஷா அஸ்மி இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா சைத்தன்யத்துக்கு ஆவரணம் கிடையாது ஆனால் முதல்ல என்ன சொல்கிறோம்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரம்மத்தை மாயாசக்தியில் ரெண்டு சக்தி இருக்குது ஒரு சக்தி ஆவரண சக்தி அதில் வேறு பிரிப்பு அசத்தாவரணம் அபானாவரணம்னு அந்த ஒரு பிரம்மத்தில் மாயையில் ரெண்டு சக்தி இருக்குது ஒரு சக்தி மறைக்கிற சக்தி இன்னொன்று புதுசாக படைக்கிற சக்தி கயிறை மறைக்கிறது ஒரு சக்தி கயிற்றில் பாம்பை கற்பிக்கிறது இன்னொரு சக்தி அதை வந்து இங்கே அதை நான் விஸ்தாரமாக இங்கே சொன்னால் ஸ்லோகம் நகராது அது மாதிரி இங்கே என்ன வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் பிரம்ம நாஸ்தி பிரம்ம ந பிரம்மன் இல்லை பிரம்மன் விளங்கவில்லை அப்படி சொல்கிறான் அப்புறம் குருநாதர் வந்து உபதேசம் பண்ணுற கிரமப்படி அவனுக்கு உபதேசம் பண்ணின உடனே அவன் என்ன சொல்கிறான் பிரம்ம அஸ்தி பிரம்ம பாதி ஸ்வரூப்பேன பாதி ஸ்வரூபமாக இருக்குது சொல்லிக்கலாம் அதனால் நான் தான் அதுவாக விஷயம் குருநாதர் வந்து உபதேசம் பண்ணினத்துக்கு பிறகு சாஸ்திர ஆச்சாரிய உபதேசனை அது புரிஞ்சினதுக்கு பிறகு என்ன தெரிகிறதுனா அது ஆவரணும் இருக்கிற போதே அது நிராவரணமாக தான் இருந்தது நான் தான் கவனிக்கலை அந்த கவனிக்கும்படி பண்ணினது குருநாதர் அதுக்கப்புறம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு தெரிகிறது நிராவரணம் யாதொரு மறைப்பும் இல்லை வந்து சூரியனை வந்து மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்கிறது முட்டாழ்த்தணும் இத்துணூன்று மேகம் இவ்வளோ தெரியும் சூரியனை எப்படி மறைக்க முடியும் மேகம் நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கிறது ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஏன் கண்ணை மறைச்சிருக்குன்னு சொல்லுவோமா என்றைக்காவது தப்பை ஒத்துன்ருக்கோமா நம்ம ஏன் கண்ணைத்தான் மறைச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறது இல்லை அது வந்து சூரியனை மேகம் மறைச்சிருக்குன்னு தப்பாக சொல்கிறது சூரியனை மேகம் தெரிகிறதே சூரியனால் தான் மேகம் உண்டானத்துக்கு காரணம் யாரு சூரிய பகவான் அந்த மேகத்தை மறைச்சிருந்தாலும் மேகம் மறைச்சிருந்தாலும் அந்த மேகம் மறைச்சிருக்கிற மேகமும் கண்ணுக்கு தெரியிறதோ இல்லையா அந்த அதையும் பிரகாசப்படுத்துறது யாரு சூரிய பகவான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் மேகம் சூரியனை மறைச்சிருக்கு இது நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிற விஷயம் ஆனால் மேகம் சூரியனை எப்படிப்பா மறைக்க முடியும் அது மாதிரி தான் அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் ஆத்மாவை வந்து அஜானம் வந்து மறைக்க முடியுமா ஆத்மா வந்து அக்ஞானம் மறைக்க முடியுமா ஆத்மாவை எது மறைச்சிருக்குன்னு சொ அறியாமை மறைக்க முடியுமானா அறியாமை விசாரம் பண்ணாத அறிவை மறைச்சிருக்கு அவ்வளோதான் ஆக விறியில் விற்த்தி ரூபமாக இருக்கிற அந்த அஜானம் விற்தி ரூபமாக இருக்கிற ஜானத்தை தான் மறைச்சிருக்கே தவிர பிரம்மனை மறைக்க முடியாது ஆத்மாவை மறைக்க முடியாது குரு சொல்லிக் கொடுக்குற போதே புரியறது அவர் வந்து எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மயா பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய பிவிச்சியா தண்டுலம் எச்சான்னு சொல்கிறோமோ இல்லை எப்படி உரித்து பார்க்கறதுலாம் விவேகம் எல்லாம் சொல்கிற மாதிரி விவேகம் பண்ண பண்ண என்ன ஆகிறதுன்னா புரிஞ்சுட் இது வந்து என்னுடைய அறிவைத்தான் மறைச்ச அறியாமை உள்ளத்தில் இருக்கும் அறிவைத்தான் மறைத்ததே தவிர அறியாமையையும் அறிவையும் விளக்குகின்ற அறிவை எதுவும் உண்மையில் மறைக்கவில்லை அந்த அறிவாகவே நான் இருக்கிறேன் என்று இவன் புரிந்து அந்த புரிஞ்சின்றதை நினைச்சுட்டே இருக்கான் மேலே வந்து ஒன்று பார்த்தோம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து அஜானத்தை விடுறதுன்னு படித்தோம் இங்கே என்ன படித்தோம்னா நிராவண சைத்தன்ய ரூபோகம் அஸ்மி சைத்தன்யமாகிய எண்ண எதுவும் மறைக்க முடியாது நான் தான் சர்வ பிரகாஷகனாக இருக்கேன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறேன் இன்க்ளூடிங் அஜானம் எல்லாத்தையும் நான் ஆவரணத்திலேருந்து எல்லாத்தையுமே நான் பிரகாசப்படுத்துகிறேன் அப்படி பிரகாசப்படுத்துகிற என்ன எதுவும் மறைக்க முடியாது மறைச்சிருக்குன்னு நினைக்கிறது தப்பு அப்படி சொல்லி இவன் தியானம் பண்ணுறான் நிராவரண சைத்தன்யம் பிரகாஷோஸ்மிதி சிந்தனம் அதுதான் வஸ்திரமா ஆவரணமே கிடையாது மறைப்பே கிடையாது என்னை எதுவும் மறைக்கவில்லை யாதொரு பொருளும் இல்லைன்னு சொல்லலாம் அது மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கே தவிர எதுவும் மறைக்கவில்லை ஆவருத்தம் இவ ஆவருத்தம் நூ வஸ்துதா மறைச்சிருக்கிற மாதிரி தெரியுது குருக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி குருகிட்ட போன பிறகு தெரிகிறது ஆமாம் மறைச்சிருக்கிற மாதிரி தான் தெரிகிறது மறைக்கலை குரு சாஸ்திரத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மறைச்சிருக்குன்னே சொன்னாலும் கெடுவான் அதுக்கப்புறம் படித்த பிறகு என்ன தெரியும்னா அது மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆனால் உண்மையில் அது மறைக்கலை ஆத்மலிங்கசிய சத்வஸ்திரம் அதுதான் வஸ்திரம் என்று முனிவன் சிந்திக்க வேண்டும் முனிவன்கிறது தூய தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா சிந்திப்பவன் அர்த்தம் முனிக்கு மௌனான் முனிகி சொல்லுவா மனநான் முனி சொல்லுவா முனிவன் என்ற சொல்லுக்கு பொருள் ஆழ்ந்து சிந்திப்பவன் இவ்வாறு சிந்திக்க வேண்டும் ஆக வஸ்திரம் என்னென்ன எனக்கு என்னை எதுவும் மறைக்கவில்லை என்னை எதுவும் மறைக்க முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கும் என்ன வஸ்திரத்தை போட்டு நம்மளை உடம்பை மறைச்சிக்கிறோம் மறைச்சிக்கிறோம் ஆனால் பகவானுக்கும் என்ன பண்ணுறோம் வஸ்திரம் சமர்ப்பியாமீன் அவருக்கும் வஸ்திரம் கட்டுறோம் இங்கே வஸ்திரம் கட்ட முடிய மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறது தான் வஸ்திரம் கட்டுறதுன்னு தான் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றும் மறைக்க முடியாது மறைக்கவே முடியாது மறைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் இல்லை ஆக மறைக்க முடியாத பொருள் என்று மறை கூறுகிறது கண்ணுக்கும் கருத்துக்கும் பல சாதாரண ஜனங்களுக்கு விளங்காத மறை அதனால தான் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே ஆக மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சாதாரணமாக வஸ்திரத்தோட லட்சணமே வஸ்திரமே எதுக்கு மறைக்கிறதுக்கு தான் அந்த உடனே தூக்கி போட்டு விடுறோம் எல்லாம் போட்டு விடுறோம் மறைச்சோ விடுறோம் அப்போ இந்த சரீரம் தெரியப்படாதுங்கிறதுக்காக வேண்டி நமக்கு அது ஒரு நாகரீகம் ரொம்ப முக்கியம் அது ஆனால் பிரம்மனுக்கு அதான் வே இவரே சொல்லிவிட்டார் அகங்கார கஞ்சுக்கம்ங்கிறார் இவர் வந்து வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார் அகங்காரங்கிற சட்டையை போட்டுருக்கோம் அந்த அகங்காரங்கிற சட்டையை எடுக்க வேண்டியவர் எடுத்துதான் ஆனும் ஆ இத்தியேவம் சிந்தையேன் முனிகி இப்படி தியானம் பண்ண ஒன்று ஒன்றா நினைக்கிறதுக்கு வழி சொல்லிக் கொடுக்குறார் எப்படி விபூதி யோகத்தில் பகவான் வந்து அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச இதெல்லாம் வரிசையாக வர்றதும் இல்லை இப்படி வர்ற மகரிஷி நாம் பிரகுரகம் இப்படி நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது எதுக்குன்னா எல்லாமே பகவான் பகவான்னு விடாமல் நினைக்கிறேன் ஒரு தடம் சொன்னால் போகிறேன் சுவாமிஜின்னா என்ன சோம்பேரித்தின வேண்டிகிடக்கு நிறைய நினை அனாவசியமான விஷயத்த விடாமல் நினச்சி நினச்சி பழகியிருக்கோம் அவசியமான விஷயத்தை நினைக்கிறப்ப சுவாமிஜி போர் அடிக்கிறதுனா போருக்கே நீ போர் கொடுக்கணும் போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு வந்து அதில் இந்த தர்ம அந்த விஷயத்தில் ருச்சி கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ருச்சி கம்மின்னு தான் அர்த்தம் அது முதல்ல அப்படி தோணும் அப்புறம் விஷயம் நுணுக்கமெல்லாம் புரிய புரிய புரிய இதுதான் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரே பகவன் நாமாவை திரும்ப திரும்ப சொல்கிறாள் இல்லையா அதில் ருச்சி சொல்ல முடியுமா இந்த வந்து திருவனந்தபுரத்தில் அபேதானந்த சுவாமியோடய ஆசிரமத்தில் ஒரு இது இருக்குது விளக்கு வச்சு தினம் இது நடந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக நடந்துட்டு இருக்குது அந்த நாமஜபம் பார்த்தா ஆள் கிடைக்கல வர வர என்ன ஆயிடுச்சா தினம் காலம் மருத்துவ ராத்திரியும் ராத்திரியும் பகலும் நடந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக நடக்கிறது சும்மா இது ஜோக்கு சீரியஸாகிடுச்சுக்கா அதை வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருக்கா அது வந்து ருச்சி இருக்கிறவங்க வந்தால் பண்ண முடியும் பார்த்தா அதுக்கப்புறம் அது நடத்தணுமேனு சொல்லி ஒரு குரூப்புக்கு பைசா கொடுத்து நாமஜபம்ன்னு சொல்லுன்னா காசு கொடுத்து அதுக்குன்னு ஆளை ரெண்டு ஆளை போட்டு நீ ரெண்டு மணி நேரம் சொல்ல ஒரு மணி நேரம் சொல்லணும் அவன் ரெண்டு மணி சொல்லணும்னா நீ ரெண்டு மணி நேரம் சொன்னேன்னா அவனுக்கு சாப்பாட்டோட ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் பகவான் நாமஜபத்துக்கு அது ஆசிரமத்தில் வந்து இந்த டேஸ்ட்டு போயிடுதுன்னு எப்படி யாரும் பாருங்க அப்படின்னா இதில் என்ன எடுத்துன்னு கேட்டால் கேரளா தான் கேட்கணுமா யூனியனுக்கு பஞ்சமாக என்ன நாமஜப தொழிலாளி யூனியன் வந்து எடுத்து நாமஜபம் தொழிலாளி யூனியன் எல்லாம் சண்டைப்படாது ஐம்பது ரூபா கொடுத்த நாமஜபத்துக்குலாம் ஐம்பதுருவா போகாதுன்னு நூறுரூவா விடுங்க நாமஜபம் சொல்கிறது என்ன அவ்வளோ சுலபமாக எப்படி பயிர் பாருங்கள் எல்லாம் மெக்கானிக்கல் ஆன உடனே இதாகிடுது அது மாதிரி தான் இந்த வேதாந்தத்துலேயும் நமக்கு நல்ல ருச்சி இருந்தால் திரும்ப திரும்ப வேதாந்த வாக்கேஷு சதாரமந்த அதனால் வந்து எப்போவும் ரமிக்கணும்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் சுவாமிஜி என்ன இருந்தாலும் மனசு தானே இடல் இடம் நீங்களே ஒரு ஜோக் சொல்ல வேண்டிய அவசியம் வருது அதில் ருச்சி வரணும் இதை படிக்கிறப்போ பார்த்தோம்மா நான் எனக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் எனக்கு வேற ஒன்றும் கிடையாது எனக்கு புண்ணிய பாபம் கிடையாது நான் புண்ணியம் நான் பாபம் நான் சௌக்கியம் நான் துக்கம் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்னென்ன ஆளுக்கு ஆணாது அதை விடாமல் சிந்தனை பண்ணணும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அதில் பயிற்சி கொடுக்கணும் அதனுடைய பிரயோஜனம் தெரியணும் சாதாரணமாக இந்த குழந்தைகள்லாம் கேட்கறது சுவாமிஜி ஹவு டு டெவலப் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இப்படி கேட்கறது இல்லையா எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி கேட்குறது குழந்தைகள்லாம் வந்து கேட்குறது அதுக்கு என்ன கான்சன்ட்ரேஷனாக இல்லாமல் இருக்குது கார்ட்டூனில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இதில் வர வேண்டியது தானே எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் மன ஒருமுகப்பாடுங்கிறது இருக்குது அது வந்து எது நமக்கு பிடிக்கிறதோ அதில் தான் இருக்கும் எது நமக்கு பிடிக்கிறதோ அதில் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் வரும் அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறது நமக்கு ஒருமுகப்பாடு வரணும்னா அதில் நமக்கு ருச்சி வரணும்னு தெரிகிறது நமக்கு ருச்சி வரணும் வந்தால் தான் ஒருமுகப்பாடு வரணும் ருச்சி எப்படி சுவாமி வரும்னா அடுத்த கேள்வி உடனே என்ன கேட்பானா சரி அடுத்த ருச்சி எப்படி வர்றதுன்னா ருச்சி எப்படி வரணும்னா ருச்சியோ அதோடய பிரயோஜனத்தை நிறைய தடவை நினச்சி பார்க்கணும் அதை எப்படி நினச்சி பார்க்கறதுன்னு கேட்கப்படாது அதோடய பிரயோஜனம் அதாவது இதை வந்து படித்தா நமக்கு பின்னால் என்ன கிடைக்கும் அதனுடைய பிரயோஜனத்தை நினச்சி பார்த்தா ருச்சி வரணும் ருச்சி வந்தாச்சுன்னா சுவாபாவிகமாக நமக்கு ஏகாகிரதை வந்துடும் அதுக்கு பகவான்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு அந்த பலன் புரியணும் எல்லாத்துக்கும் அவர்தான் கீதி அதுக்கு அந்த பலன் புரியணும் அதனால் ஏகாகிரதை வரணும் அந்த ஏகாகிரதை வந்துவிட்டால் விஷயம் புரி மனசில் பதிஞ்சணும் அதனால் ஏகாகிரதை இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு ஆத்மாவனுடைய ஒரு ஒரு லக்ஷணத்தையும் அவன் நினைக்கிறான் சாஸ்திரத்தில் கேட்ட ஒரு ஒரு வாக்கியார்த்தம் ஒரு ஒரு பதார்த்தம் ஒரு ஒரு பதத்துக்கும் ஆத்மாவை பற்றின பதார்த்தங்களையெல்லாம் நினச்சி பார்க்குறான் ஆத்மாவை பற்றி சாஸ்திரத்தில் நிறைய பதங்கள் இருக்கு ஒரு ஒரு பதங்களுக்கு உள்ள அர்த்தத்தை நினைச்சு பார்க்கறது தான் நிர்குணா அடுத்த ஸ்லோகத்துக்கு போஷலோக மாலிகாசூத்திரமஸ்மியம் இது நிச்சயமே வாத் ீதம் பரம் பூனல் போடணுமே நிர்குண பிரம்மனுக்கு பூனல் பூனல் போடுறதுங்கிறதே வந்து என்னென்னா நம்ம சாதம் நம்ம போடுறதுக்கு பேர் அதுக்கு பேர் யஜ்யசூத்ரம்னு பேரு நான் சகுணத்தை முதல்ல சொல்றேன் யஜசசூத்திரம்னு பேரு அதுக்கு நிறைய அர்த்தமெல்லாம் ஒரு ஒரு புஸ்தங்களில் ஒரு மாதிரி காணப்படுகிறது முக்கியமான அர்த்தம் என்னென்னா என்னோட மனசு என்னோட வாக்கு என்னோடய காயம் இதை மூணும் நான் சாஸ்திரத்தோடு சேர்த்து முடித்து போட்டுட்டேன் அந்த இடத்துல பிரம்ம முடிச்சுப்பா அது பிரம்மாஜியை வந்தால் அவுக்க முடியாது அது பேரே பிரம்ம முடிச்சுன்னு பேர் அந்த பிரம்ம முடிச்சு போடுறதுக்கு மந்திரம் இருக்குது நிறைய பேர் நம்ம வந்து சர்வதாரணமாக கடையில் பூனை வாங்கி போட்டுனுறோம் அந்த பருத்தியை பார்த்து சொல்கிற ஸ்லோகத்தில் இருந்து நல்லா பார்த்துருக்கேன் அந்த பருத்தி செடி இருக்கேன் அதை பார்த்து சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் அதுக்குன்னு ஒரு மூணு நாள் நல்ல நாள் பார்த்து தான் பருத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் இது அந்த காலத்தில் இதுதான் வேலை அந்த காலத்தில் இதுதான் வேலை பிராமணனு பருத்தியை பார்த்து அதுக்கு நாலு நட்சத்திரமெல்லாம் பார்த்து அந்த பருத்தியை எடுத்து அதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அதை தி இது பண்ணி அதை வந்து கையில் வந்து நம்ம கையிலேயே அதை நூத்தமான சும்மா உங்களுக்கு தகவலாம் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது நம்ம கையிலேயே அதை வந்து தொண்ணூற்றி ஆறு ஏழை போட்டமான கரெக்டாக நம்ம தொப்புளுக்கு தான் தொப்புளுக்கு மேலேயும் போகாது கீழே போகாது அது வேறு ஷன்னை வத்தினே பேர் ஷண்ணை அதெல்லாம் ஒழுங்கா அப்புறம் வந்து நூற்று கறந்து ஆத்தி அதுக்கெல்லாம் மந்திரம் எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது மந்திரோப்தமாக பண்ணுவாள் பூனல்லாம் இருக்கட்டெல்லாம் பெரிய கதை அப்போ வந்து இந்த முடிச்சிருக்கேன் இந்த பூனல் போட்டு அது முடிச்சிருக்கேன் மூணு நூல் இருக்குது மனசு வாக்கு காயம் இந்த மூணையும் நான் வந்து பிரம்மன்னா வேதம்னு பிரம்ம பிரம்ம கிரந்தின்னா வேதத்தோடு நான் முடிச்சு போட்டுன்னு இருக்கேன் வேதம் சொன்னபடி தான் நான் பேசுவேன் வேதம் சொன்னபடி என் சரீரத்தை வச்சுப்பேன் வேதம் சொன்னபடி நான் நினப்பேன் ஏன்னா வேதத்துலயே மனோமய கோஷத்தை வர்ணிக்கிற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த கரணத்தில் என்ன விற்பி இருக்குன்னா மனோமய கோஷத்தை வர்ணிக்கிறது வேதம் வேதம் வந்து மனோமய கோஷத்தை வர்ணிக்கிறது அப்படி மனோமய கோஷத்தை வேதம் வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிக்கிறது அது ருக்வேத விற்த்தி யஜுர்வேத விற்த்தி சாமவேத விறத்தி அதருணவேத விரத்தி இருக்குதுன்னு சொல்கிறது அப்போ அந்த லெவல் எப்படி இருக்கணும் அந்த வேதம் சொல்கிறதுடைய நிலை எப்படி இருக்கணும் மனசு முழுக்க என்ன விறத்தி இருக்குன்னா இந்த பக்கம் பொலிட்டிக்கல் விறத்தி இந்த பக்கம் குடும்ப விற்பி இந்த பக்கம் ஆஃபீஸ் விற்பி இந்த பக்கம் மாமியார் விறத்தி இந்த விறத்தி தான் இருக்குது அந்த முழுக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கு ஆனால் வேதம் சொல்கிறது மனோமய கோஷத்துக்கு அவயவ கல்பனை சொல்கிற போது புருஷ அவயவ கல்பனை சொல்கிற போது தஸ்ய எஜுரே வசிர ரிஷ்பா சாமோத்தர்பக்ச ஆதேஷ ஆத்மா சர்வாஞ்சு ரூம் பிரதிஷ்டா அப்போ வேதம் சொல்கிற மைண்டோட அழகு எவ்வளோ அழகாக இருக்கு அப்போ மனசு இப்படி இருக்கணும்னு தெரிகிறது மனசு முழுக்க என்ன இருக்குன்னா வேத விஷய விற்திகள் தான் இருக்கணும்னு தெரியுது போயிட்டு போகிறது எதுக்கு சொல்கிறேன் மனசு முழுக்க என்ன இருக்கணுங்கிறதுக்காக அதை பேச மனசு வாக்கு காயம் இதெல்லாம் வேதத்தோட சேர்த்து இருக்கணும் அதுக்கு பேர் தான் உபவீதம்னு பேர் உபவீதம்னு போட்டால் இப்படி போட்டுட்டால் உபவீதம் இப்படி போட்டால் பிராச்சீனாவீதம் இப்படி போட்டால் நிவீதம்னு பேர் வேதத்தில் அதுவும் சொல்லியிருக்கு உபவீதம் தேவானாம் பிராச்சீனாவீதம் பித்ருடாம் நிவீதம் ரிஷினாம் ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுற போது மாலையா பொண்ணு தர்ப்பணம் பண்ணுறோம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறபோது நிர்புண மானச என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இதெல்லாம் தெரியாது எல்லாம் இருக்குது பூணூலே தானோ அதான் அது இதெல்லாம் நம்மளால் நடக்காதுன்னு சொல்லி கழித்து வச்சுட்டான் ஆவணி ஆகிட்ட இன்றைக்கி போட்டுப்பான் அதான் இங்கே சொல்கிறாரு என்னென்னா நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம்னர் திருமூலர் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் அது பாட்டே இருக்குது திருமந்திரத்தில் நூலது வேதாந்தம் வேதாந்தந்தான் நூலு நுண் சிகை ஞானமாம் சிகை ஏன்னா பூணூலும் குடுமி இருக்கணும் சன்னியாசிக்கு பூணூல் குடுமி என்னன்னா பூனூல்கிறது வேதாந்த ஜானம் வேதாந்த சாஸ்திர ஞானம் வேதாந்த சாஸ்திரம்தான் நூலு குடுமி தான் ஞானம்தான் குடுமின்னு விட்டார் திருமூலர் சொல்லியிருக்கார் ஞானந்தான் குடுமி சங்கராச்சாரியார் சரித்திரத்திலே வர்றது மண்டன மிஸ்ரர் பார்க்குறார் ஆச்சாரியார் வந்து பாஷ்யங்கள் எல்லாம் சுமந்துன்னு போகிறார் எங்கே போனாலும் சிஷியால் எல்லோரும் வந்து இந்த எழுதல்லாம் எழுதி இல்லாட்டி இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்குமா நம்மளானால் இதை போட்டு சர்வசாரமாக கொடுத்துருக்கோம் நாரா நாலு பேர் கீழே கூட போட்டு போயிடுறார் தெரியல அன்றைக்கின்னா ஆச்சாரியர்கள் வந்து அதெல்லாம் எழுதி அதை வந்து கட்டி பாதுகாத்து அடிக்கடி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு தடவி வேறு வைக்கணும் ஒரு பு இதை பார்த்தேன் எப்படி இந்த பண ஓலையை பாதுகாத்து எழுதுகிறாங்கிறத பற்றியே ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர் மூட்டையாக சுமந்து இப்படி இப்படி ஒன்று தொங்குமா இப்படி தொங்குமா இந்த பாஷ்யங்கள்லாம் எழுதி மூட்டையாக போ போமா இப்போ இவர் வேற அது போகாததுக்கு வேற தூங்கிட்டு போவாள் இந்த மண்டல மிஸ்வர்கிட்ட அவர் சொன்னாரான் இவ்வளவு பாஷ்யங்கள்லாம் எழுதி மூட்டையெல்லாம் சுமக்கிறையே உனக்கு பூணலும் கொடுமையும் ஒரு சுமையாக போச்சான்னு கேட்டாரான் மண்டனமிஸ்ரர் இவர் சொன்னாரா ஓம் குடும் குடுமியும் பூணும் வேதத்துக்கு சொமையாக இருக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு விட்டார் வரவேலே வேறு வேதத்துக்கு சுமையாக இருக்குது பாரமாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சது நமக்கு அவரும் கடைசியில் இவரும் தீட்சை வாங்கிட்டார் நம்ம கதையில் படிக்கணும் ஆச்சார கதை இல்லை உபவீதம்ங்கிறது என்னன்னா அது கர்மா பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு சாதனங்களில் அதுவும் ஒன்றா சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே உபவீதம் என்னென்னா திரிணாத்மாசேஷலோக மாலிகாசூத்தம் அஸ்மியம் இந்த குணங்கள் இருக்கே திரிணாத்மா அசேஷலோக மாலிகா இந்த லோகத்தில் எல்லாம் என்ன இருக்குன்னா ஏதோனி பூத்தானி மத்ஸானித்யுபாரய அஹம் கிருத்ஸ் ஜகதா பிரபவ பிரலயஸ்தரதரம் நானத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாய அந்த ரெண்டு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் ரஃபர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் த்ரிணாத்மா சேஷ எல்லாம் இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்குன்னா சத்வமயமாகவும் ரஜோமயமாகவும் தமோமயமாகவும் இருக்குது மூணு குணங்களுடைய வைஷம்யந்தான் இருக்குது எல்லாத்துலேயும் உலகம் முழுக்க அதுதான் உலகம் முழுக்க அதுதான் மாலை மாதிரி இருக்கு விஷயங்கள்னால் அதில் வந்து நான் வந்து சூத்திரமாக இருக்கேன் எல்லாத்துலேயும் சூத்திரமாக இருக்கிறேன் மை மை மணி மயி சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாய் நீங்கள் நினைக்கப்படாது இப்போ நமக்கு என்ன தோணும் நூலு வேறு நூலில் இருக்கிற ரத்தனம் வேறு அதனால் துவைத்தம்னா உடனே துவைதம் வந்துடுவேன் ஆனால் நீங்கள் உடனே இது என்ன ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர இதனுடைய திருஷ்டாந்தத்தை ரொம்ப அதிகமாக பார்க்க கூட திருஷ்டாந்த சாமியம் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு உபனிஷத்தில் மகாநாய உபனிஷத்து மந்திரங்கள்லாம் வர்றது புரோத புரோத விபு பிரஜாசு பாவ மேல் குழுக்கும் நெடுக்கும் கலந்துருக்கிற மாதிரி நூ நூல் வந்து ஆடையில் குறுக்கும் நெடுக்கும் இருக்கிற மாதிரி பிரம்மன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் திரிகுணாத்மா திருக்குணாத்மானு சொன்னால் முக்குணமயமான சத்தகுணம் தமோகுணம் ஆசேஷ லோக மாலிகா இந்த உலகமே ஒரு மாலையாக நினச்சி உங்கள் இருக்கிற எல்லா பொருள்களையும் ஒரு மாலையாக நினைத்து கொண்டோமானால் அந்த எல்லா மாலைகளிலும் ஊடுருவி இருக்கின்ற அந்தர்யாமியாக இருக்கின்ற இதனுடைய தாற்பயம் என்னென்னா ரத்னந்தான் கண்ணுக்கு தெரிகிறது விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரியறது அதுக்கு ஆதி அதிஷ்டானம் கண்ணுக்கு தெரியறது நூல் கண்ணுக்கு தெரியறதில்லை நூலில் கோர்க்கப்பட்டிருப்பது மட்டுமே தோன்றுகிறது கவனித்து பார்த்தா நூல் இல்லைன்னா இதெல்லாம் செதறி போயிடும் அது மாதிரி எல்லாவற்றையும் அனுசியூத்தமாக பகவான் இருக்கிறார் देवा எஸ்ம் சஞ்சேவாதிவிஷே தூத்தம் ததுபவியமா இஷமன் எத்தங்க ஹஞ்சிவீன முதிரே கவஜோவியே பரம இடெல்ல பாரே புவன மத தைத்திரோபரிஷத்துல நாளாம் பிரஷ்ன முதல் போர்ஷன் பாருங்கோ முழுக்க முழுக்க அத்தியுதமாக பிரம்மனுக்கிட்ட இருக்கக்கூடிய சமஸ்தகத்தையும் சொல்றது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்ல சரி அதனால் அகம் சூத்திரம் அஸ்மி எங்கிட்ட தான் சமஸ்த லோகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கணும் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது அகம் நிர்குணா அஸ்மி நாஹம் குணேபிய கர்த்தாரம் எதா திரஷ்டான்னு பசிய குணேபியஷ்ட பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சி குணேபியஷ்ட பரம் வேத்தி நான் எல்லா குணங்களுக்கும் வேறாக இருக்கிறேன் ஆனால் குணங்கள் என்னிடம் இருக்கிறது நான் குணமல்ல நான் சாத்விகனும் அல்ல நான் ராஜசிக்கனும் அல்ல நான் தாமசிக்கனும் அல்ல சாத்விக தமோகுணப்பிரதானமான வஸ்துக்களும் ரஜோகுணப்பிரதானமான வஸ்துக்களும் சத்துவகுணப்பிரதானமான வஸ்துக்களும் என்னை சார்ந்திருக்கின்றன நான் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் மூன்று குணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது மூன்று குணங்கள் நிர்குணமான என்னிடத்தில் சகுணமான மூன்று குணங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இடைவிடாமல் நினைப்பதுதான் பூணூல் போடுவதாகும் உபவீதம் என்பதாகும் இது நிச்சயமேவ அற்ற இது நிச்சயங்கிற சுவாமி இன்னும் இருந்தாலும் இன்னும் எனக்கு வந்து இந்த சத்துவத்தில் கொஞ்சம் அபிமானம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது நீ அபிமானம் வச்சுருந்தாலும் அபிமானமே அபிமானம் இருக்குன்னா அப்போ என்ன அது வேறே நீ வேறதானே கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப நினச்சிப்பார் அதனால தான் பகவான் சொன்னார் பிரகாஷ்ச்ச பிரவர்த்திஞ்ச மோகமே பாண்டவ மனசில் என்ன அழகான இமோஷனாக இருந்தாலும் சரி மோசமான இமோஷனாக உணர்ச்சியாக இருந்தாலும் சரி ரெண்டும்ங்கெட்டாம் உணர்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லா உணர்ச்சியை குறித்து சந்தோஷமும் படுறதில்ல வருத்தமும் படுறதில்லன்னு சொல்லிவிட்டார் பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரகாஷ்ச்ச பிரவருத்தி பிரகாஷம்னா சாத்திகம் பிரவிறத்தின்னு சொன்னால் ராஜசம் மோகமே ஒரே மயங்கி போய் கேட்ப பார்த்தான் தூங்கி வழியாடு நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி இது ரொம்ப பலமாக இருக்கிற போது இந்த தோஷமானதெல்லாம் இருக்கிறபோது நத்வேஷ்டி நிவத்தானி ந காங்ஷதி அது வர்றதுனால ஒன்றும் துவேஷமும் வர்றதில்லை கெட்டது வர்றதுனால துவேஷிக்கிறதும் இல்லை நல்லது கெட்டது போய்டுறதுனால சந்தோஷப்படுறதும் இல்லை வேடிக்கை பார்க்குறான்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்கிறோம்லே அடிக்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறான் அனைத்தையும் புறப்பொருளாக காண்கிறான் தன்னுடைய உணர்ச்சிகளையே தனக்கு அந்நியமாக காண்கிறான் பொய்யான ஒன்றாக காண்கிறான் நிரந்தரம் அல்ல மாற்றமுடையதாக காண்கிறான் பிரபஞ்சோயம் திருத்தோமயேத் அனுசந்தானம் ஆத்மநஷ் சந்தனம் பவேத் சந்தனம் பூசிக்கணும் சந்தனம் என்னதுன்னா ஏகப்பட்ட வாசனை இருக்குதுப்பா உலகத்தில் வாசனைன்னா எத்தனையோ அந்த குணங்களுடைய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது எத்தனையோ விதமான சத்துவகுண காரியம் ரஜோகுண காரியம் தமோகுண காரியம் என்னெல்லாமோ இருக்குது ஒருத்தருக்கு என்னெல்லாமோ எண்ணங்கள் வாசனைகள் பல்வேறு விதமான தன்மைகள் இருக்குது அநேக வாசனா மிஸ்ர பிரபஞ்சகாயம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஆற்றில் நவகிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் கலகலப்பாக இருக்கும் நம்ம தர்மத்தையே சொல்லுவோம் தர்மத்தையே அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருப்பான் வீடு முழுக்க தான் இருக்கும் எல்லா இடத்துலேயும் அப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் வாசனைகள் அது இத்தனை இது இருக்குது சனவிதமான வாசனைகளை உடைய பிரபஞ்சத்தை நான் தான் தாங்குகிறேன் என்கின்ற எண்ணந்தான் நிர்குணப் பிரம்மனுக்கு பூசப்படும் சந்தனமாகும் நிர்குணபிரம்மத்திற்கு பூசப்படும் சந்தனமாகும் ந அந்நேன இது அனுசந்தானம் அயம் பிரபஞ்சம் மயா திருத்த இந்த உலகம் என்னால் தாங்கப்படுகிறது எப்படிப்பட்ட உலகம்னா அநேக வாசனாமிஸ்ர பிரபஞ்ச ஏகப்பட்ட வாசனைகளுடைய கலவைகளாக இந்த உலகம் இருக்கிறது எத்தனைவித மனங்கள் எத்தனைவித குணங்கள் எத்தனை வித நிறங்கள் ஏழு சொரன்களுக்குள் எத்தனை பாடல்கள் சொல்கிறவர்கள் அது சொல்கிற மாதிரி எத்தனை இருக்க ஊர் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினை அனந்தம் வினையினால் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே எத்தனை ஊர் இருக்கு ஊர் அனந்த பேதம் சுற்றும் உறவு அனந்த பேதம் வினை அனந்த பேதம் வினை நம்ம சொர்க்கம் வேறே முஸ்லீம் சொர்க்கம் வேற நிறைய ரகமும் அனந்த பேதம் சரி ஏதா சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு போனால் அங்கேயும் நிறைய மதம் பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்த பேதம் ஏகப்பட்டதாக இருக்கு ஆதலால் ஞான சிச்சக்தியால் உணர்ந்து காரநந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் நம் கடவுளை துரிய வடிவை பேசரும் அனந்தபத ஞ ஞான ஆனந்த நம் கடவுளை துரிய வடிவை பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம் அப்படி தாய் மாணவருடைய திரு திருவருள் விலாச பரசிவ வணக்கத்தில் இரண்டாவது பாடல் தாய்மானவர் புஸ்தத்தை எடுத்தாள்னா இது ரெண்டாவது பாட்டு பாருங்க எடுத்து பாருங்க இத்தனை பேதம் இருக்கு அத்தனையும் என்னென்னா அத்தனை ஒரே பொருள் இருக்கு ஜனயந்தேவா வேதாக தான் சொல்றேன் இதை திரும்ப திரும்ப நினைக்கணும் போரடிக்காம திரும்ப திரும்ப பௌன புண்ணியன சிந்தனம் கூறியார் நான் அந்நியன என் ஒருவனால் தான் தாங்கப்படுகிறது எனக்கு வேறாக யாராலும் தாங்கப்படவில்லை சுத்த சைதன்ய ஸ்வரூபமாகிய என்னால் தான் அனைத்தும் தாங்கப்படுகின்றன வேறு எதனாலும் அனைத்தும் தாங்கப்படுவதில்லை வேற்றுமைகள் அனைத்திலும் வியாபித்திருக்கும் ஒற்றுமையான பொருளே நான் என்ற இடைவிடாத எண்ணமே சந்தனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தனங்கிறதுல தாற்பயம் இல்லை இதை நினைக்கணும் நீங்கள் ஒன்று ஒன்றா நினச்சி பாருங்கள் விஷயமும் இந்த சந்தனம் பவேத்துங்கிறதுல பரம தாற்பயம் கொடுக்காதிங்கோ கொடுத்தல்னா ப்ராப்ளம் வரும் அதில் சந்தனத்தை ஞாபகம் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறப்போ சந்தனம் யாவூர் சந்தனம் பழனி சந்தனமாக டிஎஸ்ஆர் சந்தனமாக இப்படிலாம் புத்தி போயிடும் ஆக என்னால் விற்த்தி ஜாகிரதையாக கவனிச்சுக்கணும் அந்த இதில் எல்லாம் சந்தனம்ங்கிறதுல தாத்பரியம் கிடையாது இந்த விறத்தியில்தான் தாத்யம் என்ன விற்பி மையேவ சகலம் ஜாத்தம் என் நான் தான் எத் அத்தனையும் தாங்குறேன் அகமேவ சமஸ்த சந்தனம் முதய இப்ப இந்த முதல் ரெண்டு வந்து கொஞ்சம் நாமரூபத்தையும் கொஞ்சம் சேர்த்து நினைக்கும்படியாக இருந்ததுனால இப்போ வேறு விதமாக ஒன்று சொல்கிறார் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது சுவாமிக்கு வந்து அக்ஷத்தை போடணும் அது திலம் அக்ஷத்தையெல்லாம் போடுறது உண்டு எள்ளும் அக்ஷத்தையும் கலந்தே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுலாம் உண்டு நம்ம வந்து பித்திருக்கர்மாவுக்கு திலம்னு வச்சுருக்கோம் அது ஏதோ வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்து அதில் வந்து அக்ஷதையும் சேர்த்துக்கணுமா என்ன புத்தகம் என்ன இதில் எழுதியிருக்கோ தெரியல இவ்வாழ்க்கு ஏதோ எதோ அஜ்யானம் ஐயோ இன்னைக்கு இதை ஆகிடும் பித்திருக்கள்லாம் தேவதைகள்னு சொல்லியிருக்கு பித்திருக்கள்னாலே ஒரு மாதிரி ஒரு பயம் பித்திருக்கள்லாம் வந்து யாரும் நம்ம நம்முடைய தான் அதனால் வந்து வந்து அதில் எழு அக்ஷதைலாம் அதுலேயே நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது இருக்கட்டும் நமக்கு எழு அக்ஷதையில் தாற்பயம் இல்லை ஒரு சொல்கிறார் ரஜசத்வ தமோ வத்தி தியாக ரூபை நம்ம அந்த கரணத்தில் மூணு விற்பி இருக்குது இப்போ தான் ஸ்லோகத்தை நினைக்கணும் பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரகாசிச்ச பிரவருத்திஞ்ச ரஜ சத்வ தமோ விறத்தி சில சமயம் எப்படி இருக்குதுன்னா சாத்விக விறத்தி அதிகமாக இருக்குது சில சமயம் ரஜோ விறத்தி அதிகமாக இருக்குது அதனால்தான் பகவான் சொன்னார் ரஜம் தமஸ் செய்வ தமஸ்துவம் ரஜஸ்ததா சில சமயம் என்ன பண்ணுற இது என்ன பண்ணுகிறதுன்னா சத்வகுணம் சில சமயம் அதிகமாக இருக்குது சில சமயம் என்னாகிறதுனா ரஜஸ்ஸு அதிகமாகிறது தமஸு மாறி மாறி வந்துன்ருக்கு இது எல்லாருக்கும் இது பொதுவான விதி யாரும் இதில் இருந்து தப்ப முடியாது முதல் வரி ஞாபகத்துக்கு வரல பத்தாவது ஸ்லோகம் அப்படின்னு நினைக்கிறேன் பதினாலாவது அத்தியாயத்தில் ரஜ்சத்துவம் தமஸைவ தமஸ்தத்துவம் ரஜஸ்ததா முதல் வரியில் வந்து வரும் சத்துவகுணம் சில சமயம் அதிகமாக இருக்கும் சில சமயம் ரஜகுணம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சத்த குணம் நல்லா இருக்கு ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ மனசு அப்படியே இங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணும் எல்லாம் வந்த மாதிரி இருந்து போயிடுது ஒன்று தீங்கும் காணும் என்னவோ போங்கோ படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் படித்த பிறகு காணும் காணாமல் போயிடுறது அப்புறம் என்ன என்ன அதுக்கப்புறம் வந்து ஏதா புரியறதே இல்லை சத்வா சஞ்சாயத்தை ஜானம் ரஜசோலோப ஏவச்ச ஞான மாவருத்தூ த மகான்னு பிரமாதே சஞ்சயத்யுத அதனால் இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் மனோ தமோகுணம் மாறி மாறி வர்றது அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசாமல் விட்டுவிடும் என்னவோ வந்துட்டு போட்டோம் மனசில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே வேண்டாங்கிறது அளவுக்கு மீறி இல்லை அளவாக கூட நீ முக்கியத்துவம் கொடுக்காதேங்கிறது சுவாமிஜி முக்கியத்துவமே கொடுக்குறேன்னா எப்படி விவகாரம் பண்ணுறதுன்னா முடியும் அதான் அதான் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஹிருத நம்ம ஊரில் விவகாரம் காரியம் பண்ணிட்டுருக்கணும் அதே சமயம் அபிமானமும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப ட்ரைனிங் எடுக்க வேண்டியது அது காலந்தான் காலேன் ஆத்மனி விந்ததி சொல்கிறா இல்லையா ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் தற்ப சம்யதேந்திரியாக ஞானம் லப்துவா அச்சிரேன அதிகச்சதி அப்புறம் வந்து காலேன ஆத்மனி விந்ததி காலப்போக்கில் இதை புரிந்து கொள்ளுகிறான் கொஞ்சம் நாடாகும் நமக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளோ விஷயம் எப்போ சுவாமி இன்னும் ஜீவன் முக்தன் ஆகிடறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா சில பேர் சொன்னால் நீங்கள் அதை முடிக்கவே இல்லைன்னு விட்டால் ஒன்றும் இல்லை நான் சுவாமிஜிகிட்ட கேட்டது என்ன கேட்டேன்னு சொன்னால் இந்த விற்பி இந்த எவளோ தான் வாசித்தாலும் அது ஓவர் பவர் பண்ணுறது என்ன அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் எல்லா ப்ராப்ளத்தையும் அகம்பிரம்மாஸ்மி விற்பி நம்ம அந்த கிரணத்தில் சந்திச்சுருக்காது அந்தந்த ப்ராப்ளம் வரும்போது நாம் அதை வந்து அதை அப்ளை பண்ணணும் கொஞ்சம் நாளாகும் அது அது அதுதான் அந்த இன்டென்சிட்டி ஃப்ரீக்குவன்சி ரெக்கவரிங் டைம் சொல்கிறோம் போதில் அதில் தான் அந்த வித்தியாசம் இருக்குது அது எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்ததுன்னு அதை பொறுத்தது அதுக்கு என்ன பண்ணணும் நான் சில சமயம் என்ன பண்ணுவோம் என்னெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்னு முன்னமேயே கற்பனை பண்ணி இது நிறைய பேர் சொல்லுவாள் இது என்னத்துக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணணும்னு நெகட்டிவ் இல்லை என்ன சொல்கிறது ப்ரிப்பரேஷன் தயாராக இருக்கிறது என்ன வந்தாலும் வாழ்க்கையில் வந்து நமக்கு திடீர்னு கண்ணு போகலாம் கேட்கவே நோ பண்ணுறது காது கேட்காமல் போயிடலாம் பேச முடியாமல் போயிடலாம் என்னெல்லாமோ நடக்கலாம் என்ன நடக்கும் நம்மளால் என்ன சொல்ல முடியும் வாழ்க்கையில் திடீர்னு நம்ம பணமெல்லாம் இல்லாமல் போயிடலாம் எல்லாம் வந்து ஏதோ எங்கேயோ பாம்பிளாஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமாக எல்லாம் நாசம் ஆகிடலாம் இல்லாட்டி சார்ஸ் வந்து என்ன போயிடலாம் எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்போ அது என்னென்னா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது எத்தனை வியாதி வந்திருக்கு ஒரு காலத்தில் பிள்ளைங்கன்னு அம்மேன்னு சொன்னோம் என்ன வந்தது இப்போ புதுசாக இன்னொன்று வந்திருக்கு அது நவோ நவோ பவதி புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு அதுவும் அதனால் நம்ம என்னென்ன பண்ணணும்னா என்ன வந்தாலும் சரி நான் வந்து அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வந்து பூதம் பவத்து பவிஷத்து எல்லாத்துக்கும் காலாதித்தோகம் எல்லா சிக்கல்களுக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே தியானம் பண்ணி வச்சுக்கணுமா அது என்ன தியானம் பண்ணி வச்சாலும் அது நேராக கற்பனை பண்ணி தானே பண்ணுறோம் வராத ஒரு பிரச்சனையை வந்ததாக கற்பனை பண்ணி நம்ம வந்து அகம்பிரம்மி நான் குருடன் கிடையாது கண்ணு தான் குருடாக நான் குருடன் கிடையாது நான் செவிடன் கிடையாது காதில் தான் செவிட்டு தன்மை இருக்குது நான் செவிடன் கிடையாது இப்படி ஒன்று கற்பனை பண்ணுறோன்னு வச்சு அது என்னதான் இருந்தாலும் கற்பனை பண்ணாலும் நிஜமாக வரும்போது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நம்ம அன்றைக்கெல்லாம் பண்ணின பயிற்சி சரியா தப்பான்னு அன்னைக்கு தெரியும் ஆனாலும் கற்பனை பண்ணி தியானம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது வரக்கூடிய வாழ்க்கையில் என்னெல்லாம் யாரும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறா அதெல்லாம் நமக்காகவே வந்த மாதிரியே நம்ம நினச்சிக்கிறது வந்து எனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்த தத்துவ தியானம் பண்ணி பண்ணி பழகிட்டோம் ஆனால் அந்த ப்ராப்ளம் வர்றபோது அவ்வளவு பலமாக இருக்காது அதுக்கு ஒரு குரல் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் எதிரதா காக்கும் அறிவினார்கு இல்லை அதிர வருவதோர் நோய் ஏற்கனவே வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும்னு நினைச்சி திட்டத்தோடு இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக பாதிக்காதுங்கிறார் வள்ளுவர் எதிரதா காக்கும் அறிவினார்கு எதிரதா காக்கும்னா என்ன வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் ஒரு குரல் இருக்குது இந்த குரலையும் அதோட சேர்த்துக்கணும் எதிரதா காக்கும் என்னெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு வரலாம் அப்பல்ல எல்லா டியூப் எல்லாம் போட்டிருந்தா நமக்கு எது எப்படி இருக்கும் ஏ சுவாமி நல்லதாக நினைக்கப்படாதான் இப்படியும் நினச்சி ரெடியாக வச்சுக்கணும் இது ஒரு வகையான தியானம் அர்ஜுனனுக்கே பயம் வந்து எடுத்து பாருங்கள் அதை அவர்கள்லாம் பார்த்தா பீஷ்மர் துரோணர்லாம் வந்து பல்லு இடுக்கலை சிக்கின்றத பார்த்தோன்னே நடி நடுங்கி போயிட்டான் ஆனால் அந்த வந்து அது தேவைதான் வாழ்க்கைன்னா நம்ம முன்னாலேயே கற்பனை பண்ணி வச்சுட்டோமானா அப்புறம் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் நான் ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தப்போ ஒரு நிறைய டாக்டர்ஸ்லாம் வருவாள் கவலைப்படாதுங்க சரியா போய்டும் அப்படிம்பா இப்படி தினம் நாலஞ்சு பேர் தொடர்ந்து சொன்னோன்னே நமக்கே சந்தேகம் நமக்கு உண்மையிலே கவலை இல்லை சரியோ வந்திருக்கு வந்ததுக்கு பண்ண போறான்னு நினச்சிட்டு ஆனால் ஒரு ஒருத்தராக வரிசையாக வந்து சிலாப்படும் அப்படின்னா அப்பதான் சந்தேகமே வருது என்னமோ நமக்கு பெருசா இருக்கும் போல் இருக்கு ஏமாத்திரா போல் இருக்கு அப்போ பெருசா நம்ம இல்லாத கவலையை உண்டு போயிடுவோம் போல் இருக்கு அப்புறம் நான் பார்த்தேன் நம்ம வந்து நம்ம தான் வேதாந்தம் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இது இன்னொரு இன்னொரு இது பாருங்க இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம வேதாந்தம் படிச்சிருக்கோம் அதையும் கூட சொல்ல வேண்டாம் அவ கவலைப்பட வேண்டாம் சொன்ன சரி நான் கவலைப்படலு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இல்ல இல்ல நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன் தோட ஸ்டூடெண்ட் அவர்கள சொல்லித்தான் அப்புறம் திடீர்னு கத்தினா சுவாமி பேர் கெட்டு போயிடும் அது முன்னாடி சொல்லாம இருந்தா நல்லது அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முன்கூட்டியே நாம கற்பனை பண்ணி வச்சிருந்தோமானா நிஜமாகவே இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுன்னு வச்சு வர வர்றதோ வரலயோ நிஜமாகவே இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது நமக்கு பரம உபகாரமா இருக்கும் நான் அன்னைக்கே திட்டமிட்டு வச்சிருந்தேன் இது காலம் வரும்போது பயன்படும் சொல்லி நான் தியானம் பண்ணி வச்சுருந்தேன் சௌகரியமாக போச்சு இப்போ நான் வந்து நகரவே முடியாது ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் ஒரு அம்மா டிவி கீதை காட்டுன்னு பாதை யாரும் தெரியல கை காலெலாம் முடியவே வராது வெளியிலே வர முடியாதா அந்த டிவியை பார்த்தே எனக்கு தியானம் வந்து கொடுத்துனுட்டான் எழுதியிருக்கேன் எனக்கு அது சௌகரியமாக இருக்குது நான் இதனாலேயே நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் அடைய வேண்டியது அடைஞ்சிட்ட நிறைவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன் அப்போ வந்து அந்த மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தில் வந்து இது மாதிரி ஒரு ஒரு விற்த்தி நல்ல விற்த்தி உள்ளே போன உடனே பரமோபகாரமாக இருக்குது இருக்கட்டும் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்படி நாம் இந்த விறத்திகளை எல்லாம் இந்த அகம்பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு அனுகூலமான விறத்திகளை எல்லாம் நிறைய இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மூலமாக நம்ம நினச்சோம் ஆனால் ஏகப்பட்ட நிதித்தியாசனபரமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்து அப்படியே நம்ம திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம் நேரம் போகிறதே தெரியாது அது மாத்திரமில்லை ஆழமான மனசுக்குள்ளே இது சப்கான்ஷியஸுக்கு போய் உட்கார்ந்துவிடும் சப்கான்ஷியஸில் உட்காந்துருக்கா இல்லையாங்கிறது ப்ராப்ளம் வரும்போது தெரியும் இல்லாட்டி சொப்பனத்திலே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன் சொப்னத்திலேயே உங்களுக்கு பிரம்ம ஜானம் வேலை செஞ்சால் உங்களுக்கு நிஷ்ட அநேகமாக வந்தாச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சொப்பனத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளோதான் சொப்பனத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அதில் வந்து உங்களுக்கு வேதாந்த ஞாபகத்துக்கு வந்துவிடும் சொப்னத்தில் வேதாந்த விஷயமெல்லாம் ஞாபகம் வந்துவிடும் அதெல்லாம் வந்து அச்சே தியோஜமதா ஹியோஜம் அக்ளேத்யோ சோ வச்ச அப்படின்னு அங்கே சொல்கிறேன் தெரிஞ்சது அப்போ உங்கள் சப்கான்ஷியஸஸுக்கு அந்த ஞானம் போயிடுத்துன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை வச்சுன்னு நீங்கள் முழித்த உடனே நீங்கள் வந்து நமக்கு ஆழமான மனசுக்கு ஜானம் போயிடுத்து பகவானோட அனுகிரகத்தில் குருவோட அனுகிரகத்தில் கர்வம் இல்லை அப்படி சொன்னாலும் அகம் ரிக்ஷிய ரேரிவா ஜக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ என்ன சொல்கிறாருனா அக்ஷதையும் என்ன போடுறோம் தூக்கி எறிகிறோம் சுவாமி பேரில் என்ன பண்ணுறோம் திலாட்சதை அது என்ன பண்ணுறோம் திலத்தையும் அக்ஷதையும் கையில் எடுத்து சுவாமி பேரில் போடுறோம் அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருனா ரஜோவருத்தி தமோவருத்தி சத்வருத்தி தூக்கி போடுங்கிறார் அதுதான் அக்ஷதங்கிறார் ரஜோவருத்தி தமோவருத்தி அது கலர் கலராக இருக்கா இதுக்கு வேற சொல்லியிருக்கா சத்துவத்துக்கு வெள்ள கலர் இதுக்கு ரஜஸுக்கு வந்து சகப்பு கலர் தமஸுக்கு வந்து கருப்பு கலர் அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம்னு வேதம் சொல்கிறது ஆகினால் இந்த மூணு அக்ஷதை இருக்கு இந்த கலர் கலராக இருக்கேன் இந்த இது நினச்சிக்க வேண்டிதான் சும்மா இதுக்காக சொல்கிறேன் ரசிக்கிறதுக்காக சொல்கிறேன் தாற்பயம் என்னென்னா இந்த விற்திகளை எல்லாம் தூக்கி எரிங்கிறது நான் இப்படி மந்தனாகவே இருக்கேனு தூக்கி எறி ரொம்ப படபடப்போட இருக்கேனு தூக்கி எறி ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கேன் தூக்கி ஏறி கஷ்டமாக இருக்கும் கேட்கறதுக்க இதுவும் ஏமாத்துறது மனசில் இருக்கிற சாந்தியும் நம்மளை ஏமாத்துறது அப்படி சொன்னாலே கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு மனசில் இருக்கிற சாந்தி நமக்கு ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சாந்தி வருது பாருங்கோ அந்த சாந்தி தான் சரியான சாந்தி அதனால் மனசில் வந்து சாந்தியை எதிர்பார்க்கிறோம் ஆஹா என்ன அழகாக இருக்கு மனசு அப்படிங்கிறோம் நம்பாதே நாளைக்கே தகரா பண்ண போறது நாளைக்கு என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட போறது மாறிண்டு ஆத்மலிங்கம் எஜேன் நித்யம் நித்யம் எஜய் இப்படி விடாம என்ன பண்ணணும்னா எதுக்காக ஜீவன் முக்தி பிரசித்தே ஜீவன் முக்தியில உனக்கு பிரசித்தம்னா பிரபலம் நல்ல பிரபலம் ஆர்றதுக்கு நல்ல வலிமை அடையணும்னா இந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி அகற்று எரிவாயாக இந்த சத்துவம் ரஜஸ்தமஸு மாறிண்டு தான் இருக்கும் அதை மதிக்காதேங்கிறது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும் நீ மதிக்காதே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ரெண்டும் கட்டாய எண்ணங்களையும் மதிக்காதே ஒன்றுனா சொல்ல வேண்டியிருக்கு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களையும் மதிக்காதே எந்த எண்ணங்களுக்கும் நீ மதிப்பு தராதே அது ஒரு மாயை அது மிச்சை அது உண்மை அல்ல அதுதான் அர்த்தம் அதை வந்து விட்டுடுன்னு சொல்லி இப்படி ஆத்மாவை பூஜை பண்ணு எதுக்காக பூஜை பண்ணணும்னு சொல்கிறார் என்ன காரணம்னு சொல்கிறார் உத்தேசத்தை சொல்கிறார் ஜீவன் முக்தி பிரசித்தையே ஜீவன் முக்தி ஸ்திரமாகறத்துக்கு நீ இதை பண்ணணும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா வித எல்லா ஸ்லோகத்துக்கும் இது பொருந்தும் ஜீவன் முக்தி பிரசித்தையே ஏவம் சிந்தையே मानस நிர்ணமான மாந பூஜா குறிய ஈஸ்வரோ குருவத்தி யஜேத் சிவம் சிவனுக்கு பில்வபத்திரம் போடணும் இல்லையா இவர் சிவனோட சேத்துன் இருக்கார் வில்லபத்திரம் போடணுமே சுவாமிக்கு இப்படின்னா நான் உனக்கு சொல்கிறேன் வில்லபத்திரம் எதுன்னா இந்த கடவுள் வேறே குரு வேறே நான் வேறேன்னு மூணு புத்தி பேத புத்தி பாரு இதை சமர்ப்பணம் பண்ணுறது தான் வில்வபத்திர சமர்ப்பணம் பேதத்ரய விவர்ஜிதைஹி பில்வபத்ரை ஆத்மலிங்கம் சிவம் யஜேத் அத்வித்தீஹி பில்வபத்ரை வில்லபத்திரம் எப்படிப்பட்டதுன்னா அது அத்விதீயமானது மூணு இலைய நினைக்கப்படாது இந்த பேதம் வந்து வாஸ்தவம் கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் நான் வேற குரு வேற பகவான் வேற நினச்சுன்ருக்கோம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத விபாகினே மூணு வகையான பேதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது மூன்று பேதமும் பிரம்மந்தான் ஈஸ்வரனும் பிரம்மந்தான் குருவும் பிரம்மந்தான் ஜீனும் ஆத்மாவும் ஒரே பொருள் இந்த பேத நீக்கு அபேத புத்தியை கொண்டு வா இத ஆழமான மனசுக்கு சொல்லிக்கிறது மேலே விவகாரத்தில் எப்போது என்ன பண்ணுவோம் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் என்ன சொல்லுவோம் ஏன்னா ஈஸ்வர கிருப்பை அப்படி என்னது ஈஸ்வரனே கிடையாதுக்கு முன்னாடி எல்லாம் விவகாரம் இல்லை பாவாத்வைத்தம் சதாக்குரியாத் கிரியாத்வைதம் ந கரிஹிச்சித் அத்வைத்தம் த்ரிஷுலோகேஷு நாத்வைதம் குருணாசக ஆகையினால விவகாரத்தில் நம்ம எப்பவும் தர்மமாகவும் ஈஸ்வரபக்தியோடையும் தான் இருப்போம் ஆனால் சத்தியத்தை புரிஞ்சுன்ருப்போம் அது புரிஞ்சுன் இது நடைமுறையில் இருக்கிறது இந்த ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும் அதை விவ விவேகமாக ஆக பில்வ பத்திரை அத்விதீயைஹி ஆத்மலிங்கம் சிவம் எஜய் இதோட தாத்பரியம் என்ன அபேத பாவனையை நினைக்கிறது தான் பில்வார்ச்சனை அபேத ஸ்வரூபத்தை நினைக்கிறதா அத்வைத ஸ்வரூபத்தை நினைக்கிறது தான் பில்வார்ச்சனை கூட அவனுக்கு அபேத புத்தி இருந்தாலும் குருக்கிட்ட இப்படி இருந்ததுன்னா அதுவும் இருக்கக்கூடாது நேற்றுக்கு அதை பார்த்துட்டோம் விஸ்வம் பஷதி तया श्लोकं। श्लोकं। समस्त वासना, वासना जियो, विज्ञानं दीपं அடுத்த ஷ்லோக்கூபம் திந்த ஜோதிமவினவன் பகவானுக்கு தூபம் எல்லா வகையான இதே தான் முன்னாடி சொன்னது தான் திரும்ப திரும்ப வேறு கோணங்களில் சொல்லப்படுகிறது எல்லா விதமான வாசனைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இந்த சாஸ்திரத்துலேயே ரெண்டு குரூப் இருக்குது வாசனாட்சயம் மனோநாசம் எல்லாம் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறார் அதெல்லாம் அவசியம் இல்லை வாசனை எல்லாம் எங்கே நாசம் பண்ணுறது அது ஒரு ஜென்மாவிலேயா ரெண்டு ஜென்மாவிலையோ அனைத்து ஜென்மாவில் வந்த வாசனைகள் அதெல்லாம் போயிடுத்துங்கிறதுக்கு என்ன கேரண்டி இல்லை வாசனாட்சய மனோநாசம் பண்ணணும்னு ஒரு ஒரு சாரார் சொல்கிறார்கள் வாசனாட்சய மனோநாசம்ங்கிறதெல்லாம் அர்த்தம் வேறே வாசனைகளெல்லாம் குறையிறதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர வாசனையே இல்லாமல் போகும்னு சொல்ல முடியாது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு தேவையில்லாத ஒன்று வந்து விடுத்தா பயம் வந்து விடுத்தான் ஒரு ரொம்ப வருஷமாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கான் கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடுத்து நல்ல எண்ணங்களே அதிகமாக இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்ச திடீர்னு ஒரு கெட்டு எண்ணம் வந்தோன்னா ஐயோயோ நம்ம ஞானமெல்லாம் சரியில்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சு விடுவான் ஆனால் ஒழுங்காக படிச்சுருந்தா அந்த வம்பு வராது எத்தகைய எண்ணமாக இருந்தாலும் அந்த எண்ணம் பொய்னு தான் சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு மிச்சானுதான் சொல்லி கொடுத்துருக்கு அதனால் அது எந்த காலத்தில் வேணாலும் எந்த எண்ணம் வேணாலும் வரலாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த வாசனைகளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அது தியாகம் பண்ணுறது வாசனா தியாகம் அதுதான் தூபம் எந்த எண்ணங்கள் எனக்கு இருந்தால் எனக்கு என்ன அதை நான் மதிக்கப் போகிறதில்லை யோகி என்ன பண்ணுற வாசனாட்சய மனோநாசம் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த மனோநாசத்தை பற்றியே கைவல்லிய நவநீதம் சொல்கிறது மனோநாசம் ஸ்வரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகையாக வகுத்துரைப்பார் ஸ்வரூபநாசம் அரூபநாசம் மனசுக்கு பலம் இல்லாமல் போகிறது ஸ்வரூபநாசம் ஞானத்தினால விதேக முக்தியில் மனசே போயிடுறது ஆகையினால அரூபநாசம்னு பிரிச்சுனு விட்டான் ஆகையினால ஜீவன் முக்தனுக்கு மனசுனுடைய சொரு மனசனுடைய ஸ்வரூபம்னா என்ன அந்த சத்தியத்துவ புத்தி போயிடுறது மனசு சத்தியங்கிற புத்தி போயிடுறது அதுதான் மனோநாசம் அதாவது அஜான நாசம்தான் மனோநாசம் ராகத்வேஷ நாசம்தான் மனோநாசம் மனசே இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னால் பரம்பரை எங்கே ஞானம் வந்த உடனே மனசை அழிஞ்சு போயிடுது அப்படின்னா எப்படி டீச் பண்ணுறது அடுத்த ஜெனரே பரம்பரைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது ஆகையினால அவருக்கு மனசு இருக்குது விற்பிகளெலாம் இருக்குது ஆனால் மனசோட தன்மையை பற்றின அறிவும் மனசில் இருக்குது மனசனுடைய தன்மை என்னங்கிற அறிவும் மனசில் இருக்குது அதுதான் இந்த தியாக வாசனைகளெல்லாம் தியாகம் பண்ணுறது தூபம்னு அதுக்கு நினைச்சுக்கணும் ஜோதிர்மய ஆத்ம விஜானம் தீபம் சந்தரிசையே ஜோதிர்மயாத்ம விஜானம் அதாவது பிரகாசஸ்வரூபமாயிருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றின விசேஷ ஜம் அதுதான் தீபம் அந்த பிரம்மனை பற்றின ஜானந்தான் நீங்கள் விற்பி ஞானமாகவும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை தீபமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக எல்லா வாசனைகளையும் தியாகம் செய்வது தூபம் என்றும் ஆத்மாவை பற்றிய அறிவே தீபம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இங்கே தூப தீபங்கள்லாம் இதுதான் நைவேத்தியமாத்மலிங்கஸ்ய பிரம்மாண்டம் மகோதனம் பிபானந்தரம்வாதூ மிருத்தயுரஸ்யுபசேச்சனம் ஓதனம் என்ன சாப்பாடு நைவேத்தியம் என்னன்னா நைவேத்தியம்ங்கிறது ஆத்மலிங்க இந்த உலகமே பிரம்மனுக்கு உணவு அதுக்கு வந்து கட்டோபனிஷத் மந்திரத்தை சொல்லுகிறார் மிருத்தூர் எஸ்யோபேச்சனம் அதாவது புறம்பொருளிடமிருந்து உலகங்கள்லாம் தோன்றுகிறது காலத்தின் துணை கொண்டு உலகை படைக்கிறார் இறைவன் பிறகு காலத்தோடு சேர்த்து உலகையும் விழுங்கி விடுகிறார் அப்படின்னு கடோபனிஷத் சொல்கிறது அந்த அர்த்தத்தில் இங்கேயும் சொல்லுகிறார் பிரம்மாண்டத்தையே நைவேத்தியம் பண்ணிடு பிரபஞ்ச அத்தனையையும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் நான் தான் நினைச்சிக்கிறது பிரம்மாண்டம் முழுவதும் நான் தான் வியாபிச்சிருக்கேன் அகம் பிரம்மாண்ட வியாபி அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நைவேத்தியம் ஆ எல்லாத்தையும் பிரம்மண நைவேத்தியம் பண்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சர்வ பிரபஞ்சமும் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் அப்படிங்குற அந்த தத்துவத்தை நினைக்கிறது தான் நைவேத்தியம் இது திரும்ப திரும்ப கூறியது கூறல் மாதிரி இருக்கும் ஆனால் இது மனசில் பதியறதுக்காக சொல்லப்படுற விஷயம் அதாவது அரைச்சமாவையே அரைக்கிறது தங்கத்தை புடம் போடுறதுன்னு ரெண்டு நியாயம் சொல்லுவாள் இது வந்து தங்கத்தை புடம் போடுற மாதிரி பல கோணங்களில் கருத்துக்களை சிந்திக்கிறது அதைத்தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துனு இருக்கு பிப ஆனந்தரசம் பிப ஸ்வாது ஆனந்தரசம் பிப இந்த உண்மையை புரிஞ்சிந்து அந்த ஆனந்தத்திலேயே திளைத்துரு அப்படின்னு சொல்லி அஸ் மிருத்யு அஸ்ய உபசேச்சனம் மிருத்யுன்னா காலமே இதை விழுங்கி அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லுவோம் ஊறுகாயை வச்சுன்னு தயிர்ஞ்சம் சாப்பிடுவோம் கடைசியில் ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட்டுடுவோன்னா அதுதான் உதாரணமாக சொல்கிறோம் அது மாதிரி இது எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறது விழுங்கி விடுகிறதுனா வியாபகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் தா அதுக்கு நித்யாத்மபு நித்யங்கிறது தீர்மானமாகி விடுகிறது அதுதான் நைவேத்தியம் அடுத்தது கையை எப்படி அலம்புறது அஜானோச்சிஷ்டம் விஷுத்த சாத்மலிங்க ஹஸ்த பிரனம் ஸ்மரேத் ஸ்மரேத்துன்னுட்ட நினச்சிக்கோன்னுட்ட நிஜமாகவே கையலம்புற மாதிரி எதோ பிடிச்சி பிடிச்சி அலம்புறதான் என்ன எல்லாம் ஒன்றும் கிடையாது அஜ்ஞானோச்சிஷ்ட கரசனம் கரமுங்கிறது சொல்லியிருக்கு கையில் என்ன இருக்குதுன்னா அஜ்ஞானம்ங்கிற எச்சப்பட்டுவிடுத்தான் அப்படி இருக்குது வாட்சியார்த்தமாக பார்க்குறோம்னா எச்ச கையை என்ன பண்ணுறதுன்னா ஜலத்தை விட்டு அலம்புன்னா எச்ச எச்ச கையில் எச்சப்பட்டு விடுத்ததுன்னா ஜலத்தை விட்டு அலம்புன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அறியாமைங்கிற எச்சல் பட்டுடுத்து அதை ஞானம்ங்கிற ஜலத்தினால கழுவு அதுதான் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற பிரம்மன் இதனுடைய தாற்பயம் என்னென்னா ஏற்கனவே சொன்ன கருத்து தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன் பன்னெண்டாவது ஸ்லோகம் அநாதிகல்பிதிருத மூலாஜ்ஞான ஜலாஞ்சலி விசிறே ஆத்மலிங்கசிய ததேவார்கமர்ப்பணம்னு சொன்னதுதான் அதை தான் இங்கே திரும்ப சொல்கிறார் ஞானத்தினால அஜானத்தை நாசம் பண்ணு ஞானத்தினால அஜானத்தை நாசம் பண்ணுறது தான் கையை அலம்புறதுன்னு அர்த்தம் சுவாமிக்கு எதனா சொல்லுவாங்க அஸ்த பிரசாரணம் சமர்ப்பையாமி பாத பிரசாரம் சமர்ப்பையாமி எல்லாம் அது பாவனை இங்கே வந்து என்னென்னா இது ஞானம் சத்தியத்தை ஞானம் யாண்டும் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு அதுவே கையை கழுவதாக நினைக்கப்படுகிறது ாண்டும் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்திற்கு அதுவே கையை கழுவதுவதாக நினைக்கப்படுகிறது என்ன அர்த்தம்னா ஞானத்தினால அஜானத்தை போக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ராகாதி குணசூன்ய சிவசிய பரமாத்மன சராக விஷயாபியாச தியாகஸ்தாம்பூல சர்வணம் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா உண்மையிலேயே எதுவும் ஒற்றதே கிடையாது பகவானுக்கு ராகாதி குணசூன்யசிய சிவசிய பரமாத்மனா பரமாத்மனா சிவச அது எப்படிப்பட்டதுன்னா ராகாதி குணசூன்யசிய ராகம் துவேஷம் முதலான குணங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு ராகங்கள் எல்லாம் இருக்கிறதாக நினைச்சிருக்கிற எண்ணத்தை விடுறது தான் தாம்பூலை சர்வனம் சர்வனம்னா போட்டு மெல்றதுன்னு அர்த்தம் சர்வணங்கிற பதத்துக்கு மெல்லுதல்னு அர்த்தம் என்ன மெல்வதுன்னா இந்த ராகாதி குணங்களெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் தாம்பூலம் கொடுக்கிறதாக ஆகும் என்பது கருத்து ஆஹா ராகாதி குணசூன்யசிய நான் சீக்கிரம் முடிக்கிறேன் இதை ராகம் முதலான குணங்களெல்லாம் இல்லாத பரமாத்மாவுக்கு சராக விஷய அபியாச தியாக அதனால் அதில் எல்லாம் அபியாசம் இருக்கே அந்த அதெல்லாம் அந்த சராக விஷய அபியாச தியாக நமக்கு ரொம்ப உலகத்தில் பழகி பழகி நிறைய பழகி போயிடுது அதை வாசனை விட மாட்டேங்கிறது அந்த கருவடாங்க கூப்பிடுறதுன்னா சொல்கிறோம் அந்த அல்போன்ஸா வாவான்னு கூப்பிடுறதுன்னா இந்த சராக விஷய அபியாச தியாக ஒரு நாளாக ரெண்டு நாளா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து இந்த விஷயங்களில் வந்து அது அபியாசம் ஆகிருக்கு என்ன சராக விஷய அபியாச தியாக லிட்ரலாகவே சொல்கிறார் அவர் நம்ம அதை வேணும் அதை விடுறது தான் சர்வணம் இந்த உலக விஷயங்களில் இருக்கிற ஆசையெல்லாம் நன்றாக விடுறது தாம்பூல சர்வனம் சொல்ற அடுத்த முடிச்சிடுவோம் ரெண்டு நிமிஷம் இருக்கு இருபத்தி நாலில் முடிக்கணும்னு நினைச்சுருக்கேன் பிரச்சண்டமதி பாஸ்கரம் ஆத்மனோ பிரம்மதாஜம் நீராஜனமித் ஆத்மனகா பிரம்மதாஜானம் ஈக ஆத்மனகா நீராஜனம் தன்னை பிரம்மமாக அறிந்து கொள்வது தான் தனக்கு தீபாராதனை பண்ணுவதாகும் அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மா பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறது தான் தீபாராதனைங்கிறார் ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் தீபாராதனம் அது எப்போ ஏற்பட்ட எப்பேற்பட்ட தெரியுமா அதிபாஸ்கர் அஜானங்கிற இருட்ட அடியோட நாசம் பண்ற ஜானே நஜாம் நா நாசிதமாத்மன தேஷாம் ஆதித்யவை ஜானம் பிரகாசயதி தத்பரம் ஆகையினால் அஜானங்கிற இருட்ட அடியோட நாசம் பண்ணுற பிரகாசம் பொருந்திய சூரியனாக விளங்கக்கூடிய பிரம்ம ஜானம் ஆத்மனா பிரம்மதா ஜானம் ரொம்ப முக்கியம் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ளுகின்ற ஞானந்தான் தீபாராதனை அந்த ஞானம் எப்படி என்ன பண்ணுகிறதுனா எல்லா அறியாமைங்கிற இருட்ட அடியோட நாசம் பண்ணுகிறது கொஞ்சம் கூட அறியாமைக்கு இடமே கிடையாது திரும்பவும் அது வராது ஒரு விஷயத்தை புரிஞ்சுண்டாச்சுன்னு சொன்னால் திரும்பவும் அந்த புரிஞ்சிக்கலேங்கிறது வராது இந்த அக்ஞானம் திரும்பவும் வந்து மூடாதுன்னு அர்த்தம் இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் மேலும் உள்ள ஸ்லோகங்களையெல்லாம் சொல்லி நாளைக்கு முப்பத்தி மூணு ஸ்லோகம் இருக்குது முடிச்சு விட்றேன் நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன் உங்களுக்கே காரணம் தெரியும் அவள் டைம் நேரத்தினால் அப்படி சொல்கிறேன் ஆனால் இது எல்லாமே பொதுவாக வேதாந்த சிந்தனையை திரும்ப திரும்ப சிந்திக்கிறதுக்காக சொல்லப்படுறேன் ஹரி ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேஹாஜ தட்சிணாமூர்த்தே நம ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹ் ஓம்